வணக்கம் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று நற்றிணையின் பொதறிவு குவியலுக்காக நான் உங்கள் வாக்காவியா நான் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய பொதறிவுக்கான விடைகள் இதோ இந்தியாவின் முதல் நதி இணைப்பு திட்டம் கென் மற்றும் பெட்வா இரண்டு கன்ஹர்கான் வனவிலங்கு சரணாலயம் மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையானது மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது இனி இன்றைய புதரிவுக்கான வினா ஒன்று ராஜ்கமல்ஜா அவர்கள் சமீபத்தில் எந்த விருதால் கௌரவிக்கப்பட்டார் இரண்டு தாஜ்பூர் ஆழ்கடல் துறைமுகமானது எங்கு அமைந்துள்ளது மூன்று பிஎம் வாணி திட்டமானது எதை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இன்றைய பொதிரிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்